தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அக்கிரம சிந்தையோடு செய்யும் ஆராதனையை தேவன் அங்கீகரிப்பதில்லை அக்கிரமம் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது ஒப்புரவாகுதலின் ஊழியம் திருச்சபைக்கு மட்டுமே இறைவனால் கையளிக்கப்பட்டிருக்கின்றது சபை என்றால் அதற்கு இருக்க வேண்டும் அறை அழுது புறம்புவதனால் பயனில்லை இறைவனால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலரிடம் பாவத்தை அறிக்கை செய்தால் மட்டுமே விடுதலை இந்த உபதேசமே தேவனோடு அடிப்படையில் யாவரும் கேட்டு பயன்பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் ஆண்டவராய் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் பரிசுத்த நாளில் தேவனுடைய திருப்பாதம் கலந்து வந்து அவருக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை எடுக்கும் முடியாக தேவன் எல்லோருக்கும் அருகே நிலக்கருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் மகிமைப்படுத்துகின்றேன் ஹலோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் தேவன் மகத்துவமான தேவன் அப்போஸ்தலாய் பரிசுத்த பவுல் அறிவில் சிறந்தவர் நியாய பிரமாணத்தை நன்கு கற்றவர் கை ஒரு பக்திமான். அவர் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவரை சந்தித்து அவர் அவர் அவரால் சந்திக்கப்பட்ட அந்த நாளில் அவருடைய ஆசை எல்லாம் என்னென்றால் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக் வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அவர் இயேசுவை அறிந்திருந்தார் அவருடைய அவரை பற்றிய அறிவு அது கடல் அளவாய் அதாவது மனிதனுடைய சுதனைக்கு உட்படாத அவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்த தேவன் அவரை பற்றி நான் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார் அப்படி போல அதாவது கத்தரை ஆராதிக்கிற மக்களிலேயும் எந்த அளவுக்கு கத்தரை மக்கள் அறிந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் தேவனுக்கு முன்பாக காணப்படுவார்கள் என்பது உண்மை இல்லை அவர்கள் எவ்வளவுதான் நாம் போதித்தாலும் அவர்களுக்கு இருக்கிற அறிவுக்கேற்ற பிரகாரம் தான் அவர்கள் நடப்பார்கள் ஆபீஸ்ல பகல் முழுவதும் எல்லாம் தேவ சொந்துட்டு வந்தால் மண்டி போட்டு தலையை தொங்க போட்டு அநேக உன்னதமான விசுவாசிகளும் உண்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் தேவனை பற்றி சரியாக மக்கள் என்று நாம் காணுகிறோம் என்றால் நம்மை உண்டாக்கிற தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவுள் வாருங்கள் என்று சொல்லுகிறார் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு தான் நாம் தேவனுக்கு கணம் கொடுக்க முடியும் தேவனை துதிக்க முடியும் அனைவரும் என்று நாம் காணுகின்ற உணர்வு அறிவித்தவர்கள் என்பது நாம் அறிந்து கொண்ட உண்மை அருமையான பிள்ளைகளை எப்படிப்பட்டது என்பதை சொல்லப் போகிறேன் மைமை உண்டாவதாக போது என்னை ஜிண்டிட்டு ஒருவர் அவர் சௌந்தமேரியாக இருக்கின்றார் முடித்துவிட்டோம் நாங்கள் சொல்லுகிறார்கள் அடைந்து கொண்டு அருமையான தேவனுடைய கிரியை அதாவது வெளியே சாடினால் அது என்ன செய்வது எனக்கு தெரியாது அப்படி அந்த மகிமை அந்த வல்லமை குமரிக்கொண்டே இருக்கின்றது நான் பார்த்தேன் எப்படிப்பட்டது பேசினால் ஊழியம் அதாவது பழைய செய்த கிரியைகளையும் புதிய சேர்ந்து செய்யப்படும் அதற்காகத்தான் அவர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது அதற்கான நன்றி செலுத்துகிறார் சிறியவர்களிடம் சிலையினரிடமாக இருக்க வார்த்த மூடிய வார்த்தையாக இருக்களை நீ வெளிப்படும் காலத்தில் செய்தி அதாவது நம்முடைய சத்தியத்தை யாவரும் அறிய உண்மை சத்தியத்தை மக்கள் அறியாமல் மக்களுக்கு அதாவது சரியாக காண்பிக்காமல் மக்களை ஐக்கியாமல் பெரும்பெரும் கூட்டங்களை சேர்த்து தங்களோடு தங்களுக்கு மரியாதை செல்வாக்கு ஆதாயம் மக்களை சேர்த்து வைக்கிற காலமாக இருக்கிறது என்ன ஊழியோ நாம் எங்க இருக்கிறோம் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சில வசனங்களின் இன்று நமக்கு தேவ தருகிற போதனைகளை நாம் கவனிப்போமாக அதிகாரம் உங்கள் பாவங்களை செய்யாததாக சொல்லப்படுகிற கிரி இருக்கிறது அல்லவா தேவனுக்கு பகையாளியாக ஆக்கிவிடுமா உங்கள் அக்கிரமே தேவனுக்கு உங்களுடைய ஐக்கியத்தை தேவனுடைய ஐக்கியத்தை கெடுப்பது அக்கிரம கிரியை என்று நாம் காணுகிறோம் பாவம் அவர் நீங்கள் கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்க ஒரு செவியை போய் அடைத்துக் கொள்ளுமா கவனிக்க போகின்றோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரமக் அக்கிரம நினைவுகள் அக்கிரம செய்திகள் எங்கே இருக்கிறதோ அவர்களுக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாகிவிடும் அவர்களுக்கும் தேவனுக்கும் ஐக்கியம் இல்லை என்று நாம் காணுகிறோம் இன்று தேவனை ஆராதிக்கிற ஊழியர் செய்கிற மக்களுடைய நிலைமைகள் என்ன என்று நாம் அறிய வேண்டும் அக்கிரமத்தோடு இருந்து கொண்டு அவர்கள் தேவனை ஆராதித்தாலும் சரி அவர்கள் தேவனுக்கு எந்த புண்ணியங்களை செய்தாலும் சரி அவர்கள் தேவன் நோக்கி எத்தனை ஒப்புக்கப்பட்ட <interpretations> ஊ ஒத்தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதன் தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற ஐக்கிய குறைவை மாற்றி அவனை தேவனோடு ஒப்புறவாக செய்யக்கூடிய ஒரு ஊழியம் இருக்கின்றது அந்த ஊழியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் தெய்வீக ஐக்கியத்தை ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒப்புறவாக்குதலின் என்ற ஒரு ஊழியம் இருக்கின்றது இன்றைக்கு எத்தனை வகையான ஊழியங்கள் தேசத்தில் நடக்கிறது நாம் காணுகின்றோம் அதாவது நிறைய ஊழியங்கள் து அவைகளெல்லாம் தேவனோடு ஒப்பரவாக்குகள ஊழியான கத்துணை பிள்ளைகளாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒப்பரவாக்குகளின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்படைத்திருக்கிறார் என்று அப்போது சொல்ல சொல்லுகின்றார் இரவு தரிசனத்தில் பார்க்கின்றேன் நிறைய மேலே போறதுக்காக மேலே போறதுக்காக ஒரு பேரை கொடுத்து மேலே போகிறார் மேல இருட்ட இருக்கிறது அப்போ இருக்கிறார்கள் நான் இதை பார்த்துக்கொண்டே இருக்கும் போது நிறைய ஆயிரக்கணக்கான பேர் அவ்வளவு பேருக்கு எழுதி கொண்டே இருக்கிறார் வரும்போது மேலே ஏறுகிறவர்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு கைப்பிடி சோர் இல்லாதபடியினாலும் அவர்கள் அந்த பக்கம் போய் அங்கே கீழே விழுகிறார்கள் மேல ஒருவரும் அந்த பக்கமே விழுகிறது அப்படிதான் யோசித்தேன் அதாவது இத்தனை மக்களும் மேலே ஏறி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வார்த்தைகளை இத்தனை பேர் கைதுனார்களே அவர்கள் எங்கே போயிருப்பார்கள் அவர்கள் தேவனோட ஐக்கியம் அவர்களுக்கு உண்டா இங்கே ஐக்கியமா இருக்கிறவர்கள் தான் அங்கேயும் ஐக்கியமா இருக்க முடியும் இங்கே தேவனோட ஐக்கியம் இல்லாதவர்கள் அங்கேயும் ஐக்கியமாக இருக்க முடியாது என்று கத்த வார்த்தை சொல்லுகின்றது அப்பொழுது போது கத்திரி ஞாபகப்படுகிறது பழைய பாடின் காலத்தில் அதாவது நாம் நியாய பிரமாணத்தினுடைய பார்க்கும் போது வீடு கட்டுகிறவர்கள் மேலே கைபிடி சோர் வைத்து கட்ட வேண்டும் கைபிடி சோர் வைத்து கட்டாமல் இருந்தால் மேலே ஒருவன் கீழே விழுந்து விட்டால் மரணம் அடைந்தால் அது வீட்டுக்காரன் தான் அதற்கு உத்தரவாதம் சொல்லது கைப்பிடி சோர் கட்டியும் அதற்கு மேலே ஏறி சாடுகிறான் என்றால் அவனை சார்ந்தது என்று வேதம் எழுதி ஒழுங்கு விழுந்து எல்லா அமைப்புகள் இங்கே உண்டு இதற்குள்ள இருந்து அந்த பூர்ணத்துவத்தை அடைந்து விடுவான் இல்லாத கைப்பிடித்தோர் கட்டியிருந்த ஏறிச்சாளுகிறான் என்றால் அது அவனை சார்ந்தது அறுபக்கு பெதும் உயரமான மதில்கள் உண்டு அதுல தாழ்பால்கள் உண்டு கிராமங்கள் அக்கறவர்கள் உண்டு எல்லா அமைப்பும் அதற்கு உண்டு குளிர் சரியான பாதுகாப்பு உண்டு அருமையான தேவைய பிள்ளைகள உங்கள் அக்கரமா உங்கள் அக்கிரம உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கும் தேவனோட ஐக்கியத்தை கடுத்து போடும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோடு சமம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது என்று நாம் இப்படி வாசி செய்கிறோம் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் அவளை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புறாக்க உபதேசத்தை எங்களுக்கு எங்களுடைய ஊழியம் என்ன என்றால் அதாவது தேவனோடு மனிதனை ஒப்பரவாக்கக்கூடிய ஊழியம் அந்த ஒப்பரவாக்குவதற்கு உபதேசத்தை எங்களுக்கு அதாவது மனிதனை பாவிக பாவமாக பாவத்தோடு வாழ்கின்ற மனிதனை தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதனை கிறிஸ்துகள் வந்த பிறகு அநேக இருக்கிற அக்கரமான புத்திகளும் போகல இருக்குது ஆனால் அவர்களுக்கு ஒரு உதேசம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஊழியம் இருக்கின்ற இந்த ஊதியத்துக்கு இருக்கிறபடியால் நாம் தேவனோடு ஒப்புறவாக கூடிய உபதேசம் அந்த உபதேசத்தை கேட்டு அந்த பிரகாரம் அவர்கள் செய்யும் போது தேவனோடு ஒப்புரவாக் கொள்ள முடியும் தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ள அக்கிரமமாக பயங்கரமானது அக்கிரமக் கிரியர்களை செய்யாதீர்கள் உங்களுடைய கையில பேனா இருக்கிறதா அந்த பேனாவை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துங்க போன்றதா நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்துங்க வந்து பிறகு அதாவது தூண்டிவிட உற்சாகப்படுத்த பிறகு நிலைநிறுத்த அவர்களை காப்பாற்ற அவர்களை தேவனோடு ஐக்கியத்தில் எழுத்துகள் இருக்கட்டும் செய்கிறார்களோ அவர்கள் தேவனை விட்டு பிரிந்தவர்கள் அவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்க மாட்டார்கள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அக்கரமாம் தேவனுக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆலயத்தில் ஆதித்தாலும் சரி நீங்கள் தேவனுக்காக இத்தனை புண்ணியங்களை செய்தாலும் சரி உங்களில் அக்கிரம கிரிவை அக்கிரம நினைவு உங்களுக்குள் எவருக்கு வரைக்கும் தேவனுக்கு உங்களுக்கும் பகமை தேவனுக்கு உங்களுக்கும் பிரிவு நிறைய முகமர்ச்சி பாடும் போது எங்கேயோ சிந்தித்துக் கொண்டு எங்கேயோ சமையல் இருக்க வைக்கிறது என்ன என்றால் உள்ள அக்கரமக்கிறிய இருக்கிறது என்று காண்பிக்கிறது அன்படினால இங்கே என்ன அழுகிறார் என்றால் உங்கள் அக்கரமும் தேவனை விட்டு உங்களை பிரித்து விடும் இதுல கவனமாயிருங்க அப்படினால எங்களுடைய ஊழியம் அதாவது தேவனோடு ஐக்கிய பிரிந்திருக்கிற மனிதர்கள் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற மனிதர்கள் தேவனோடு ஐக்கியப்படுத்தி ஒப்புறம் அந்த ஊழியோ அந்த ஊழியத்தை எப்படி மனிதனை சொல்லுகின்றது பாருங்க பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு அந்தியகா பட்டினத்துள்ள சபையில் கர்ணபாகும் லோஹியும் தேசாதிபதியாக ஏரோதர் கூட வளர்க்கப்பட்ட அவர்கள் கத்திற்கு ஆராதனை செய்து போது கர்ணபாவையின் அழைத்து ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அந்தியோகியா சபையில உபவாசம் அழி ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள் அங்கே சவுல் என்று சொல்லப்படுகிற பவுலும் பர்ணபாவும் அவர்கள் மத்தியில் அவர்கள இருந்தார்கள் இப்படி இருக்கும் போது அங்கிருந்து ஆவியானவர் பேசினார் பவுலையும் பர்ணபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்க என்று சொன்ன ஊர் தேவனோடு ஒப்பரவாக்க கூடிய ஊழியம் எங்களுக்கு ஒப்புறவாக்கு அந்த சத்தியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆன அப்படினால அந்த ஊழியத்திற்காக போதகராக இருக்கிறார்கள் தீர்க்கதர்ஷிகளாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த ஊழியம் வேறு இந்த ஊழியம் என்ன ஊழியம் என்றால் இது தேவனோடு ஒப்புரமாக்க கூடிய ஊழியம் பெரும்பெரும் கருகலான காரியங்களையும் பிள்ளைகள் சொல்லுகின்ற அதாவது கடும் பாவிகளாக வாழ்ந்த மனிதர்களும் தேவ வந்து இந்த ஒப்பிரவாக்குதலின் உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தேவனோடு ஐக்கியப்பட்டவுடனே அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள் தேவ தரிசனங்களை காண்கின்றார்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் நாம் அதை பார்க்கிறோம் கொஞ்ச வேளா இருந்தாலும் நம்முடைய நோக்கம் என்ன மனிதர்கள் தேவனோடு ஒப்புறவாக வேண்டும் ஆதி மனிதனாகிய ஆதாவும் ஏவாழும் தேவனோடு ஐக்கியமாயிருந்தார்கள் அவர்கள் குளிர்ச்சியான நேரம் வரும்போது தேவனோடு கொஞ்சம் குளாறி கொண்டிருந்தார்கள் தேவாலோசனை மீறினார்களோ தேவ கற்றலை என்று மீறினார்களோ அன்று அவர்கள் தெய்வீக உறவு என்று மக்களை கண்ணோக்கி பார்த்தார் தேவனை தேடுகிற மனிதன் உண்டா உணர்வுள்ள மனிதர் உண்டோ என்று அவர் உற்று பார்க்கும் போது தேவனை தேடுகிற ஒருவனும் இல்லை உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று கண்டு வருத்தப்பட்டான் மூலமாக இந்த சம்பாதித்து வைத்தார் ஆனால் அதை பெற்றுக் அதுக்குரிய ஊழியம் தேவை அதுக்குரிய ஊழியக்காரன் தேவை மனிதர்களிடத்தில் அதாவது தேவனிடத்தில் மனிதனை கொண்டு ஒப்புரவாக்கி ஐக்கியப்படுத்தக்கூடிய தேவ மனிதன் தேவை சொல்ல ஊழியம் தேவனோடு ஒப்புரமாக்கூடிய ஊழியம் நாங்கள் ஒப்புரமாக்கூடிய அந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்கின்றோம் அநேகர் போதிக்கிற பிரகாரம் நாங்கள் கலப்பணமாய் போதிக்கிறது இல்லை எங்களுடைய ஒரே நோக்கம் அதாவது நாங்கள் சந்திக்கிற எங்களுக்கு வருகிற அத்துமாக்கள் தேவனுடைய ஐக்கியமாக வேண்டும் என்பதே எங்களுடைய உபதேசமும் எங்களுடைய ஊழியமாக இருக்கிறது என்று அப்போ சிலர்கள் சொல்லுகிறார்கள் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு மாறாக எவ்வளவுதான் பாடினாலும் சரி எவ்வளவுதான் கற்பனை ஆராதித்தாலும் சரி எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி இந்த உள்ளத்தில் இருக்கிற அக்கிரமம் நீங்குவதற்கு அதுக்கு ஒரு சத்தியம் இருக்கிறது இப்படி துணியிலே ஒரு ஒரு இரும்பு கரை ஒன்று பட்டு பிடித்த ஒரு கரை பட்டுவிட்டால் அது சோப்பு கார போகாது துவைத்து முடித்து எல்லாம் அந்த கரை கரையாகவே இருக்கும் அதற்கு ஒரு மெடிசன் இருக்கின்றது அந்த மெடிசனை போடும் போது அந்த கரை நீங்கி விடும் அப்படி போல மனிதர்கள் எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் எவ்வளவுதான் ஆராதித்தாலும் அதாவது மனிதன் இருக்கிற அக்கரமான எண்ணம் இருக்கிறது அல்லவா செய்கைகள் இருக்கின்றது அதாவது பிறர் அக்களுக்கு பிறர் மேலே செய்ய பிறர் மேலே பொறாமை அதாவது பிறருக்கு தீமை செய்ய எரிச்சல் பட பண்ணுகிறது என்று அக்கரமமான கிரீகள் என்று நாம் காணுகின்றோம் அது போக அதுக்கு ஒரு மெடிசன் இருக்கிறது அதைத்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று அப்போ சொல்ல நாங்கள் தேவனோடு ஒப்பரவாக முடியாமல் உங்களை தேவனோடு ஒப்புறவாக்க ஐக்கியப்படுத்தி விட முடியாத அந்த அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று அப்போ சொலாய் சொல்கிறார் ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது வாக்கியத்தை வாசிங்க தொடர்ந்து சொல்லுகிறார் உப்புரவாக்கின் ஊழியம் ஒப்பரவாக்குகளின் உபதேசம் ஆனபடினாலே நாங்கள் கிறிஸ்துக்களாக ஸ்தானாபதிகளாக இருந்து வேண்டிக் கொள்கிறோம் மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்து கிறிஸ்துவோடு கூட ஒப்புறவாக என்று நாங்கள் உங்களுக்கு பற்றி சொல்லுகிறோம் அருமையான சமையல் மக்களே அதாவது பெற்றுக்கொண்ட காலத்தில் அருமையாக இருந்தது வழிபாடுகள் எவ்வளவு பக்தியாக இருந்தது இன்று நம்ம சிலருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இன்று உலகத்திலே கத்தனை ஆராதிக்கிற மக்கள் எல்லா கரமக்கள் எங்களோடு கத்தனை நாம் காணுகின்றோம் அது விடுதலை வராத வரைக்கும் தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தேவனுக்கும் மனிதனுக்கும் எந்த ஐக்கியமும் இல்லை அதனால் என்ன பயன் ஒரு பிரயோஜனமும் அவர்களாய் பாடுகிறார்கள் அவர்களாய் தவிக்கிறார்கள் அவர்களாய் ஆராதிக்கிறார்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் காரணம் என்ன அதாவது அங்கே கவர்ச்சிகரமான பாடல்கள் கவர்ச்சிகரமான பிரசங்கங்கள் இவைகளை கேட்க மக்கள் கூடுகின்றார்கள் ஆனால் தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாரு நம்முடைய அப்போ சிலர்களை அழைத்து உயிர் திறந்த பிறகு நம்முடைய அப்போ அழைத்து அவர்களுக்கு இந்த அதிகாரத்தை ஆண்டு அவர் கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி எப்படி பிதா என்னை அனுப்பினது போல நானும் பிதா எதுக்கு அனுப்பினார் குமாரன் மண்மக்களுக்கு பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைக்க மனுமக்களை தமிடு கூட பழைக்கப்படுத்திக் கொள்ள முடியாத குமாரனை அனுப்புகிறேன் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த ஊழியம் கிடையாது பரிசுத்தாய் பெறாதவர்களிடத்தில் இந்த உபதேசம் கிடையாது அவர்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது அதுபடினால நம்முடைய சீடர்களை கூப்பிட்டு அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக் கொள்ளுங்கள் பாவங்களை மன்னிக்கிறீர்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அவைகள் மன்னிக்கப்படும் ஊடியத்தை கத்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றோம் தேவன் தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார் என்று நாம் காணுகின்றான் எதற்காக தேவனிடத்தில் அவர்கள் ஐக்கியப்படும்படியாக அவர் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தருகின்றேன் நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் தான் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும் அதிகாரத்தை தேவனோடு ஒப்புக்கூடிய இந்த அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொல்வது போல எங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மன்னியாது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது சொன்னார் அலா அருமையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள அந்த உபதேசம் இன்று மறைக்கப்பட்டு போய்விட்டது அதாவது அந்த தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த உபதேசமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேவனோடு ஒப்புரமாக்கூடிய அந்த ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் நாங்கள் பெ சொல்லுகின்றோம் சிலர் எதற்கெல்லாமோ வருவார்கள் அவளுக்கு நாங்கள் சொல்லுகிற காரியம் அதுதான் ஒரு தடவை அதாவது அழகப்போ பிறத்தில் இருந்து ஒரு வாத்தியார் ஒருவர் வந்தார் அவர் பெரிய பெரிய குடும்பத்தில் உள்ளவர் ஆனால் அவர் தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக சொத்து எடுத்து கொடுத்து விட்டார் காலத்தில் கடனும் அதிகமாகிவிட்டது தேவாவை பெற்ற தேவ பிள்ளை அவரோடு கூட ஒரு நாள் பஸ்ல பயணம் வரும்போது ஆவியானவர் இவர் குழந்தை பேசியிருக்கின்றார் அவனிடத்தில் பேசி அவன் மிகுந்த கடனில் அகப்பட்டிருக்கின்றான் அவன் தற்கொலை செய்ய முயற்சி பண்ணுகின்றான் நீ அவனோடு பேசு போது இவர் பைய பேச்சு கொடுத்தார் கொடுத்தார் என்று மக்கள் அறிந்திருக்கிறார் கர்த்தர் என்று பேசுவார் என்று மக்கள் மத்தியிலே இல்லை தேடி போகிறார்கள் சொல்லுவாங்க ஜோசியக்காரனா என்று கேட்டார் ஜோசியக்காரன் கத்துழைப்பில்லை எனக்குள்ளியான ஒரு தேவனுடைய ஜீவன் ஆவி இருக்கின்றது அவர் சொல்லுகிறார் அப்பயா அவர் பேச்ச விட்டுட்டார் பெரியாள் கீழே இளைஞனே கொஞ்சம் நெல்லும் நீங்கள் என்னை பற்றி எப்படி தெரிந்து கொண்டு யாரும் சொன்னார்களா அமக்கு இல்லை என்று ஒரு உண்மையை சொன்ன உடனே இப்போ நான் என்ன செய்யணும் அதுக்குரிய ஒரு இடம் இருக்கிறது அங்கே நீர் உமக்கு இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மாறிவிடும் இது ஒரு பெரிய காரியம் அல்ல என்று சொல்ல அவர் வந்தார் அவர் வள்ளியூருக்கு வந்தால் பாச நான் பேசி கொண்டிருக்கும் போது அதாவது நீங்கள் மிகுந்த கடனில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா அது நாங்கள் பைனான்ஸு இது நடத்தவில்லை அதனால் நாங்கள் ஒன்று செய்வோம் என்ன செய்வீர்கள் என்று கேட்டால் நாங்கள் உண்மை கடவுள பிள்ளையாக ஆக்கி விடுவோம் கடவுளோடு உண்மை ஐக்கியப்படுத்தி விட்டு விடுவோம் அந்த கடவுளத்தில் நமக்கு வேண்டியவைகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா இல்லையா அவரிடத்தில் எல்லாம் உண்டு அவர் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அருள்வார் என்று சொன்னபோது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் நீங்கள் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால் உங்களிடத்தில் இருக்கிற அக்கரமமான கிரிகளை நீங்கள் அறிக்கை செய்யணும் போது செய்யும் போதுதான் அதற்கு மேற்பட்ட ஆலோசனை உங்களுக்கு தரப்படும் அப்படி அந்த அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது அந்த சத்து என்னிடத்தில் இருக்கிறது அது நாங்கள் சொல்லுகிறது நீங்கள் கேட்டால் உங்கள் தேவனோடு ஐக்கியமாகி விடுவீர்கள் தேவனோடு நாங்கள் உங்களை ஐக்கியப்படுத்தி விட போகின்றோம் அது அப்படினாலும் உங்களுடைய தான் நீங்கள் அறிக்கை செய்வீர்களா உங்கள கடந்து போன சொந்து என்னென்ன காரியங்கள் தேவனுக்கு புரிய பெறாத அக்கிரம அவர்கள் ஒன்றை மறைக்க ஒன்று அறிக்கை செய்த உடனே பெற்ற சொல்லுகிறார் போயிட்டு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இது எங்கே இருந்தது இப்படி ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது நான் கடனை பற்றி கவலைப்படவில்லை கடவுளை பார்த்து விடுவார் நம்பிக்கை எனக்கு வந்து விட்டேன் அப்படியே கருத்தர் தொடர்ந்து அவருக்கு ஆலோசனை கொடுத்தார் அவர் கடவுளை பெற்று தேவனோடு ஐக்கியம் ஆகிவிட்டார் அவரும் தேவதம் காண ஆரம்பித்தார் அவரும் பிறருக்கு கருத்தனை இப்படி சொல்லுகிறார் என்று சொல்ல ஆரம்பித்தார் தேவனோட ஐக்கியப்படுத்தியே விட்டாகிவிட்டது ஆனால் அப்படியாது அவருக்கும் அந்த அனுபவம் வந்துவிட்டது எல்லா கடமைகளையும் கொடுத்து தீர்த்து அந்த காலத்திலே பரலோகம் போயிருக்கிறார் உபதேசம் பாவத்தை சொல்லவா மனிதர்கள் கூடியிருக்கிற பாவத்தை சொல்லவா என்று மக்கள் தங்களுடைய அக்கிரமங்களை மறக்கிறார்கள் இன்று மனிதர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன நீ ரசிக்கப்படணுமா கதை அப்படின்னு அழுத வந்து என்று சொல்லிக் கொடுக்கிறாரு அப்படி வேதத்தில் இல்லவே இல்லை இடத்தில் வேறு சில இடம் இல்லை என்று நாம் காணுகின்றோம் அருமையான பிள்ளைகள் மனம் திரும்பி பாவம் என்ன செய்யணும் பெற்று அழுது ஜெமனு என்று சொல்லவில்லை இன்று சொல்லப்படுகிற காரியம் என்ன அழுதழுது ஜோமனு வாழ்நாள் முழுவதும் அழுதழு ஜி கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அக்கரம நீங்கிவிட்டால் என்ன உண்டாகும் பரலோக மகிழ்ச்சி உண்டாகிடும் அதுக்கு என வேறு ஒன்றுமே கிடையாது அது எங்கிருந்து வருகிறது அந்த சந்தோஷம் எதற்காக வருகிறது தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கின்றது நாங்கள் விவசாயம் பண்ண வருகிறேன் மேலே டேம்ல இருந்து தண்ணீரை திறந்து விட்டு வரும்போது கால் நிறைய வரும் வயலுக்கிட்ட வயல் வாசல்ல வரும்போது கொஞ்சம் போல தண்ணி வருது அப்ப மேல இருந்து நிறைய வருகிறது கீழே கொஞ்சம் போல வருகிறது மேல போய் பார்த்தால் செடியும் சத்தையும் அங்கே அடைச்சிருக்க தண்ணி இங்கே வரவிடாம அப்படியே செருத்து வைத்துருங்க அது எடுத்து விட்ட உடனே மடமட மடமடங்க தண்ணி வந்து வயலில் பாய்கிறது அவர் கொஞ்சமாய் கொடுக்க மாட்டார் என்ன தடுக்கிறது அங்கிருந்து நிறைவாக வருகிறது இங்கே வரும்போது கொஞ்சம் போல வருகிறது அக்கிரம கிரீல் அதை தடை செய்கிறது என்று வேதம் சொல்ல அருமையான தேவண்ட பிள்ளைகளை நிறைவு நிலத்திற்கு வருகிற நன்மை நான் பெற்றுக் நாம் செய்ய வேண்டிய காரியம் சில வசனங்களை பார்க்க போகிறோம் அனை நாம் தேவரோடு உள்ள ஐக்கியத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் பரிசுத்தாய் பெற்றுக் கொண்ட மக்களுக்குள்ளேயும் சரீரத்தில் யார் யார் இடம் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு அது கிரியைகள் வருகிறதை நாம் காணுகிறோம் அக்கரகமான நினைவுகள் வருகிறத நாம் காணுகிறோம் அப்படி இல்லாதபடி அவர்கள் முழுவதும் இருப்பார்கள் என்றால் மகிழ்ச்சியை வேறு ஒன்று பூவிலே கிடையாது அது நன்றாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் இதாவது மனிதனுக்கு பாவன்னிப்பு கொடுக்க தேவரிடத்தில மனிதன் வருவது மனிதனிடத்தில் தேவன் வருவதற்கு வழியை சபை பண்ணுவதற்கு பிதாவாகி தேவன் சாரனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன பாருங்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் அந்நாட்களில் யோகான் யூதியாவின் வந்து யோகான் பிதாவாகி தேவன் அனுப்பினார் அவர் வந்து முதல் பண்ணின பிரசங்கம் எல்லாரும் மனந்திரும்புங்கள் உடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு அக்கரமான செயல்களை விட்டுவிட்டு நீங்கள் மனம் திரும்பி மனம் திரும்புங்கள் என்று அவர் பிரசிக்கு பரலகராட்சியம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது அன்றே சொன்னார் இன்று எவ்வளவு வருடங்களுக்கு பழைய புடி மாம்சங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அக்கிரம நினைவுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பிரித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து வாசிங்க கர்த்தருக்குறாடும் என்ன செய்ய வேண்டும் வருகிறதற்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆயத்தப்படுத்துங்கள் செவ்வாய் பண்ணுங்கள் வனாந்திரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டிதர் முன்பு அவர் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பேந்திரத்தில் கத்திர வழி ஆய் சொல்லுகிற ஒரு சத்தம் உண்டாகும் என்று அந்த சட்டத்துக்குரியவர் இவர் தான் என்று சொல்லுகின்றார் அனைவரும் அவனிடத்தில் போய் யாரிடத்துல போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யாரிடத்துல போய் யோ ஆனத்தில் போய் சொத்தத்தை கேட்கின்ற கவனியுங்கள் அரை வீட்டை புட்டிக்கொண்டு பாவரிக்க சொல்லாதீர்கள் அரை வீட்டுக்குள்ளே இல்லை ஒரு மனிதன் பாவசிய மறைக்கப்பட்டு போய்விடும் என்று வேதம் சொல்லுகின்றது உங்கள் அக்கிரமங்கள் அதுவர்களோ அவர்கள் அக்கிரமக்கு இடம் கொடுத்தவுடனே தேவனுக்கு அவர்களுக்கு பிரிவினை உண்டாகி விடுகிறது அவர்கள் பாவசிய ஆரம்பித்தவுடனே தேவனுடைய முகம் இவர்களுக்கு விடுகின்றது கூப்படும்பம் கத்த காதலமை விடுகிறது இல்லை என்று நாம் காணுகிறான் அரை வீட்டை போட்டிக்கொண்டு நீங்கள் அறிக்கை செய்யும் என்று சொல்லவில்லை எங்கே அறிக்கை செய்வார் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார் அவனிடத்தில் போய் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவன் கொடுத்த அந்த ஊழியம் எங்களுக்கு இந்த தேவனோடு ஒப்புறம் வகக்கூடிய ஊழியத்தை கத்தனைகள் கையளித்திருக்கின்றார் தேவரோடு உபதேசத்தில் அதிகாரம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் காணுகின்றோம் அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கின்றார்கள் ஆனால் அந்த ஊழியத்தை உடையவர்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அந்த உபதேசத்தினுடைய அவர்களோடு யார் சேர்கிறார்களோ அவர்கள் எங்கே சேர்கிறார்கள் பன்னிரண்டாவது அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்தை ஒருவர் சேர்க்காதவன் சிதன் அடிக்கிறான் மக்களை ஒருவன தங்களுடைய மார்க்கத்தான் ஆக்கும்படியாக அதாவது சவசரங்களையும் வலைகளையும் கடந்து சுற்றி அலைகிறார்கள் மார்க்கத்தான தங்களின் எட்டிப்பான மகனாக ஆக்கிவிடுகின்ற ஒப்புரவாக்கிறார்கள் என்னோடு சேர்க்காதவன் என்னோடு என்னோடு சேர்க்காதவன் மனிதர்களை சுதன் அருமையான தேவன் பிள்ளைகள நம்முடைய ஊழியம் தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியம் தேவனோடு எப்படி நீங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்கிற உபதேசத்தை கையை தூக்குங்க உங்களுக்காக என்று சொல்லுவதெல்லாம் மக்களை சிதறடிக்கிற ஊழியம் என்று வேணும் சொல்லுகின்றது அருமையான தேவெடு பிள்ளைகள அன்று சுற்றுப்புறத்தார் ரும் அவனிடல போய் னத்தில போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் அவனால் இதுதான் அந்த ஒப்பிரவாக்கலின் உபதேசம் தேவனோடு ஒப்பிரவாக்கலின் உபதேசம் கர்த்தர் வருகிறதற்கு வழியை சேவைப்படுகிற உபதேசம் இதுதான் கர்த்தர் தங்கள குடும்பத்துக்கு வரக்கூடிய வழியை நீங்கள் சேவை பண்ணுகிறான் எங்கே பாவம் இல்லையோ எங்கே அக்கிரமங்கள் அறிக்கை அறிக்கை செய்யப்படுகிறதோ அங்கே தேவன் ஒன்று அங்கே ஒப்புறவாக உண்டாகிறது என்று நாம் காணுகிறோம் யோவான போய் தங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு கண்டு மூலமாக ஞானஸ்தானம் பெற்றார்கள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வாக்கியத்தை காலங்களில அவர்கள் இந்த மனம் திரும்பத்தை இந்த தேவனோடு ஒப்படக்கூடிய சத்தியத்தை பிரசங்கித்த போது என்ன செய்வார்கள் பாருங்க வாசிக்கலாம் நோக்கி மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பெறுதாக பாவம் என்று ஞானஸ்நானம் பெற்றுக் அந்த ஞானஸ்நானம் எப்படி பெற வேண்டும் என்ற உபதேசம் கொடுக்கப்பட்டது நாங்கள் சிறுவர் நாட்டுக்கு சென்றிருந்த ஞானஸ்தானம் பட்டு வேண்டும் என்று சிலர் கேட்டார்கள் பாசுரத்துல வந்து இன்று எவர்தான் நதிக்கிறோம் போக போகிறோம் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள் ஞானஸ்தானம் என்பது ஒரு பெரிய சத்தியம் அது சரியா இருந்தால் கொடுக்கலாம் அப்ப அவங்க சொன்னாங்க நாங்க உன்னே மாத்தமாட்டோம் வெத்திர போடுறவங்க வெத்திர போடுவோம் காதல் விளையாடத்துல போடுறவங்க போட்டிருப்போம் மற்றபடி நாங்கள் மாதாவை மேரியம்மாவை தான் கும்பிடுவோம் எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீர்களா அந்த ஞானஸ்தான கொடுக்கிறது இல்லை நான் கொடுக்கிற ஞானஸ்தானம் பாவம் மன்னிப்புகள் இல்லையில அக்கிரமம் போக கழுவப்படக்கூடிய அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படி போய்விட்டாரில் அங்கே ஒருவர் அதற்கு ஆயத்தமாக இருந்தார் அவர் அங்கேயும் போட்டுக்கொண்டு வந்து அந்த யோரதில் தண்ணி கொஞ்சமாக போய் கொண்டிருந்தது அப்போ அவர் பள்ளமான இடத்துல கொண்டு போன அவர் மேலே மேட்டில் நின்று கொண்டு அந்த மக்களை விட்டு கொண்டு கோரி தலையில் ஊற்ற போனார் அப்ப அந்த ஒரு அம்மா சொன்னாங்க ஏற்கனவே அந்த கோரி ஊத்தி அந்த தெளிப்பு ஞானஸ்தானம் பெற்றுட்டோம் இப்பேசுல பெற்றார் அல்லவா அந்த ஞானஸ்தானம் பெறும் எங்களுக்கு என்று சொன்னார் அப்படி அவர் கொண்டு இந்த முகத்தை பாதி தளம் முங்கும் வரையும் முக்கியம் அப்படி வெளியிட்டுட்டார் அவங்க எழும்பி போனாங்க போயிட்டு கடை போய் சொர்வங்கடம் மாலைகளை வாங்கி கிடத்து போட்டு போனாங்க இந்த ஞானஸ்தானம் தான் என்று கொடுக்கப்படுகிறது பெரும்பகுதி இடங்கள் மனிதரை அப்படியே வைத்துக் கொண்டு அந்த அப்படி அவர்கள் செய்கிறார்கள் அதனால் ஒப்புரவாக உபதேசம் என்ன அங்கே யோரா நதியில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னால் அதிகாரம் பெற்ற தேவையான மனிதருக்கு முன்பாக அறிக்கை செய்து விட்டு ஆலோசனை பெற்று அவர்கள் அந்த ஞானஸ்தானம் பெற்று தேவனோடு ஒப்புறவாக கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் அது இல்லையா அதுபடினால அதாவது அந்த பாவ அறிக்கை என்று சொல்லும் போது அதை தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆழ்களில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம் பார்க்கும் போது இந்த ஊழியம் பழைய சேர்ந்தது இந்த ஊழியம் கிரியும் இந்த ஊழியத்தில் நடக்கும் என்று கருத்தர் அதற்காக நன்றி சொல்ல அப்படிப்பட்ட ஊழியத்தை உலகத்தில் பெருகி இருக்கிறபடியால் நாம் இந்த ஊழியத்தை சரியாக செய்ய என்று நான் போதிக்கப்பட்ட உங்கள் மத்தியும் சொல்லப்படுகிறது அதற்காக நன்றி செலுத்துகிறேன் செய்ய கதவைட்டிக் கொண்டு வாசிக்கும் போது அறிக்கை அறிக்கையிட்டு விசாரப்படுகிறேன் என்னுடைய அக்கிரமத்தை அறிக்கையிட்டு பாவத்தின் மீதம் சாரப்படுகிறேன் ரொம்ப கவலைப்படுகிறேன்றிங்கள பதிமூர் நாம் ஒருவர் அக்கிரமத்தை அறிக்கை செய்த பாவத்துக்காக மனஸ்தாப்படுகிறார் விசாரப்படுகிற அந்த பாவத்தை எங்கே அறிக்கை வாசிக்கலாம் நீ சாகாது புலம் புகின்றார் அவருக்கு அது பாவம் என்று தெரியவில்லை அவர் பெரிய ராஜா அரசர் அவர் எது செய்தாலும் அது அவர்களுக்கு தவறு அல்ல கற்றுடை பார்வையில் இது கொடிய குற்றமாக இது கற்றுடை பார்வையில் காணப்பட்டது அப்படினால் கோபம் கொண்டு எழும்பினார் கோபம் கொண்டு எழும்பி அண்டவர் இந்த தாவித நிலத்தில் அனுப்பினார் அனுப்பி தாவிதுக்கு ஒரு கதையை சொல்லி அதை அவர் உணர்த்தினார் அப்படி தாவிது நாத்தானுக்கு முன்பாக நான் கர்த்தனுக்கு விரோதமாய் அங்கேதான் நீங்க செய்தார் இந்த பாவம்மாணத்தினாலும் இறங்குறார் உனக்கு இறங்கி பாவத்தை மன்னிக்கிறார் என்று மன்னித்தேன் என்ற வார்த்தை கர்த்தர் அந்த இருந்து வெளிப்படுத்தினார் என்று நாம் காணுகின்றோம் உபதேசம் அருமையான ஒரு சத்தியம் இந்த உப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் எந்த ஊழியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடினால நாங்கள் கொடுக்கிற உபதேசம் இதுவாக இருக்கிறது பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யும் அக்கிரமங்கள் நீங்க சுத்தீர்கள் சொல்ல முன்பாக மட்டுமல்ல அன்று காலத்தில் எப்படி பாவ பாரு நெகமியா என்று ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் எங்க அரை விட்டு சத்தியத்தைே எங்களுடைய நிலையில நின்றார்கள் அவருடைய தேவநாயக நியாயபிரமான புத்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவரிக்கை பண்ணி தங்கள் தேவநாயகரை பணிந்து கொண்டு உண்டாவதாக ஒரு ஜாமம் மட்டும் அங்கே நியாயபிரமான புத்தகம் வாசிக்கப்பட்டது பிரசங்கிக்கப்பட்டது பாவத்தினுடைய கொடுமையை பற்றி எடுத்து உரைக்கப்பட்டது இந்த பாவம் என்பது மனிதனை தேவனை விட்டு பிரித்து விடுமே வேவனை உறவை விட்டு பிரித்து விடுமே வேவனத்திலிருந்து வருகிற நன்மையை தடுத்து போடுமே என்கிறது கேட்ட உடனே எ ஒரு ஜாதம் மட்டும் பாவை செய்தார்கள் பயப்படுங்கள் அக்கரமிக்கொள்ளுகின்றேன் நீங்கள் அவைகளை விரும்பினால் அந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் நீங்கள் அக்கரம நினைவு வந்துவிட்டாலே என்ன ஆகிவிடுமா தேவனை விட்டு உங்களுக்கு பிரிவுரை வந்துவிடும் அதற்கு பிறகு தெய்வீக வாஞ்சை போய்விடும் வேதவாசிக்க விருப்பம் இருக்காது தெய்வீக அறிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அருமையான ஒரு ஊழியத்துக்கு அருமையான ஒரு ஐக்கியத்திற்குள் நாம் இருக்கின்றோம் தேவனாகிய கற்று அதாவது மனிதனை தேவனோடு ஒப்புறவாக்கக்கூடிய நல்ல ஒரு சத்தியத்தை தேவன் தந்திருக்கிற ஐக்கியத்திற்கு நாம் இருக்கின்றோம் ஆனா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து தேவனோட தேவர்கள் பெற்றுக் கொள்வீர்களாக என்பது என்ன மகாராஜாவினுடைய நகரம் அலையுயா தலைநகரம் தேவன் வாசமாக இடம் ஆனபடினால இது ஒரே சரீரம் இந்த திருச்சபையை நாம் காத்துக்கொள்வது நம்முடைய நோக்கமாக இருக்கிறதுக்குள் வருகிற எல்லாரும் ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள் பெற்றுக் சத்தியம் இங்கே இருக்கின்றது அதற்குரிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் நீங்கள் யாருக்கு மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு நானும் மன்னிக்காவிட்டால் மன்னிக்க மாட்டேன் சபியர் ஆலய பிரதான் மன்னிக்கவில்லை பார்க்கிறோமல்லோ தேவன் எழுந்தர்களும் காலத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம் நான் ஆள் நாளைக்கு முன்னாள் கண்டது அதுதான் இதை கண்டதிராக தேவ மகிமை மூடுகின்றது அது அப்படியே உழை குமர்கிறது என்று நான் கண்டேன் ரெண்டு பரசுத்தவான்களும் இந்த ஆளுங்க கீழே நிற்கிறார்கள் நான் இதில் நிற்கிறேன் இவைகளை நான் கண்டேன் அது நாம் தேவன் எழுந்தருகிற இடத்துல வந்திருக்கின்றோம் ஹலோயா தேவன் எழுந்திர்கொண்டிருக்கின்றோம் உட்கார்ந்து இருக்க மாட்டார் சபையிலே தேவன் எழுந்திர மத்திலே தேவன் வீட்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளும் உன்னதமான தேவனுடைய மக்களும் இருக்கின்றோம் ால அக்கிரமம் ஒருப காணப்படக்கூடாது அக்கிரம நம்மை ஒட்டி நீங்கி போக வேண்டும் அக்கிரம நீங்க வேண்டும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள் உங்களை பார்த்து நான் பரிசுத்த உங்களை பார்த்து நான் தேவன் என்று ஜனங்கள் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆதாம் ஏவாள் அப்படித்தானே தெய்வீக உறவை இழந்தார்கள் என்று நாம் காணுகின்றான் பல்லகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது அந்த ஆராதனை தான் இங்கே நடத்த வேண்டும் என்று கருத்து சொல்லி இருக்கிறார் அந்த ஆராதனை அருமை பிள்ளைகள நம்முடைய நாவில் இருதயம் சேர்ந்து சொல்ல தேவராய் கருத்தரை என்று வேதம் சொல்லது வரும் ஜமன போனா கே தெரியும் இரவையில தூங்கினாலும் தெரியும் தேவ பிரசனத்தை பார்க்க முடியாது அது எப்படி நல்ல அருமையானவர்களே செய்ய வேண்டிய காரியம் என்ன அக்கிரமத்தில் நீக்கி போட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் ஹலே லோயா ஹலே லோயா சங்கீதக்காரன் பாவம் செய்துவிட்டார் தாவது ராஜா அவர் என்ன சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் கத்திர சமூகத்தில் பாவங்களை அறிக்கை இட்டேன் அறிக்கையிட்டேன் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனும் விண்ணப்பம் செய்வார் அக்கிரமத்தை நீக்கி போதாக பதினெட்டை வாசிக்கும் போது செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறது வாசிக்கிறான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் கேட்காத செவி கொடுக்க மாட்டார் அக்கிரமான நினைவு ஒரு உட்கார்ந்து நாலு சோதனைக்கு சிந்திக்கிறதெல்லாம் கேடான சிந்தை கேடான எண்ணங்கள் கேடான பேச்சுகள் நாலு பேர் சேர்ந்தால் பேச்சுகள் பரிகாசங்கள் ஐயோ இது என்ன பண்ணும் உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடுத்து போகணும் கற்றுடைய கத்தர் உங்களத்தில் வருவதற்கு வழி எல்லாம் முள்ளு குறுக்களம் ஆகிவிடும் அதில் யோவான் என்ன பிரசங்கம் பண்ணினார் அதாவது கத்திற்கு வழியே சேவை பண்ணுங்கள் என்று அவர் பிரசகம் பண்ணினார் பிரசங்கத்தைட்டவர்கள் அவரிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரால் பெற்றார்கள் அருமையான பிறப்பிக்கப்பட்டவர்கள் அறுபடிகள் அந்த மீறலுக்குரிய சரீரம் இருக்கின்றது இது எப்பொழுதுமே அந்த அக்கிரமான தூண்டிக்கொண்டே இருக்கும் அதற்கு நாம் இடம் கொடுத்துள்ள கூடாது அந்த நம்முடைய நினைவுகள் தேவனுக்குரிய செம்மையாக இருக்குமானால் கூப்பிட்டவுடனே கிடைக்கிறது சூரியன் உதவி வெளிச்சம் அடிக்கிறது போலத்தில் பிரகாசம் ஆகிவிடும் அந்த அனுபவத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அக்கிரமத்தை வைத்துக் கொண்டு செய்கிற ஜபான்கள் கூப்பிடுகிற கூப்பிடுதல் அவருடைய செவியில ஏறாது அவர் செவி கொடுக்க மாட்டார் அக்கிரம நினைவு கொண்டிருப்பானால் ஆண்டவர் எனக்கு மாட்டார் இதெல்லாம் அனுபவ ரீதியாக எழுதுகிற காரியம் அப்படிப்பட்ட காலத்தில் அவர் அனுபவித்த காரியத்தை அந்த காலத்துல தவறு செய்த காலத்துல அக்கிரம கிரியை நடப்பித்த காலத்துல அதாவது நான் எப்படி இருந்தேன் என ஆபியானவர் போய்விட்டார் அவருடைய கை என் மேல் பாரமாயிருந்து ஓடினார் என்னுடைய சார உஷ்ணகால வறட்சி போல வளர்ந்து போயிட்டு என்று புலம்புகின்றார் அப்புறம் சார் அறிக்கை இட்டு தேவரியின் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அந்த அப்படினால தேவரின் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது வெளிப்படுத்தி என்று வேதம் சொல்லுகின்றது நாம் அறிக்கை செய்திருக்கின்றோம் நம் நாம் பெற்றிருக்கிறோம் அனுபவத்தை அடைந்திருக்கிறோம் ஆனாலும் இடையிலே தேவனுக்கு நமக்கும் பிரிவினை இடைவெளி உண்டாகிறதா நம்ம இருக்கிற அக்கரமக்கிரிகளை கண்டுபிடிப்போம் அவைகளை அதன் காலத்துல நாம் கண்டுபிடித்து நமக்கு சரி பண்ணாவிட்டால் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளா எங்கேயோ யாருக்கோ இதோ காட்சிகளா போகிறது எண்ணுகிறீர்கள் ஆனால் ஒரு நாள் அது சிந்திக்க வேண்டிய காலம் வரும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆண்டு நாங்கள் பம்பாய் சென்றிருந்தோம் மரியசு சென்ற தீவுக்கு செல்வதற்காக அங்கே நாங்கள் இருக்கிற காலத்தில் அந்த சந்த குறு செயரற்றாமல் விடியல் காலம் ஒரு மூன்று மணி அளவில் அங்கே பெரிய வெளிச்சம் தீ வெளிச்சம் தெரிந்தது ஒரு ஓடி பார்த்தாங்க ஒரு பிளேன் எறிந்து கொண்டிருக்கிறது தெரிந்தது தெரிந்தது என்ன என்று தெரியாது காலையில் அதை பற்றி ஜாரிக்கிறதுக்கு முன்னமே சோர்களெல்லாம் எழுத்து வந்து விட்டது புனர்பானாடாக இருந்தார் என்னென்ன பெருந்தலைவர்கள் எரிந்து போனார்கள் என்னெல்லாம் சோர்களை எழுதி போட்டிருந்ததை நாம் பார்த்தோம் அது மாத்திரமல்ல ஒரு பிரசுத்வான் சொன்னார் இதில் ஏதோ ஒரு காரியம் இருக்கும் அதாவது யோராயின்னு சொல்லப்படுகிற ஒரு மனிதன் ஒரு கப்பலில் போய் ஏறுனான் அவன் தேவனுடைய வழியை விட்டுவிட்டு தேவனுடைய பாதையை விட்டுவிட்டு அவன் வேறு இடத்துக்கு போவதற்காக திரும்புகிறான் அந்த கப்பல் இருக்கிற அத்தனை பேருக்கு கொந்தளிப்பாய் அத்தனை பேருக்கு உயிர் மரணம் உயிர் போராட்டம் வந்துவிட்டது அவனை தூக்கி போட்ட பிறகு மாறினது அதனால் இந்த இந்த பிளைனில் ஏதோ ஒன்று இருக்குது பார்க்க மாலை ஆராதனையில் ஒரு பகுதியிலிருந்து ஒரு அம்மா வந்தார்கள் சாட்சியில் சொன்னார்கள் அதாவது எங்கள் பகுதியிலிருந்து அதாவது ஒரு சகோதரர் பிளைனில் போனான் அவன் எரிந்து போய்விட்டான் அம்மா ராத்திரி கூப்பாடு போட்டுக்கொண்டு ஓடினார்கள் எனக்கு என்ன விவரம் என்று தெரியாது அவருக்கு கூப்பாடு ஓடும்போதுதான் எனக்கு தெரிந்தது அதாவது அவன் வாலிபனா அவனை ஒரு சின்ன வயதிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வளர்த்து இருக்கிறார்கள் வளர்த்திருக்கிறார் வளர்த்து அவனுக்கு நல்ல ஸ்டடியெல்லாம் கொடுத்து இவருக்கு பிறகு அவனு அந்த ஊழியத்தில் வைக்க வேண்டும் அவனை ஒரு தெய்வீக மனிதனாக பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படி செய்து கொண்டு இவருக்கு ஒரு குறிக்கப்பட்ட வைத்தோட உலக ஆசை வந்துவிட்டது இந்த இவரை சன்னியாசிக்கு போல குப்பால் சுப்பால் போட்டு கொண்டு இருக்கவா இந்த நாகரீகமான காலத்தில் நாமும் ஒரு நல்ல உத்யோகம் பார்த்து டிப்டாப்பாக நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணி அவன் அங்கேருந்தே பேப்பர்கள்லாம் படித்து கொண்டே இருந்தான் அவனுக்கு ஏர்போர்ட்டுக்குரிய அந்த அழைப்பு இன்டர்வியூ காலத்தை பார்த்தான் எழுதி போட்டான் அழைப்புதல் வந்தது அங்கே போய் எழுதி நான் செலெக்ஷன் ஆகிட்டேன் ஆகி ஏர்போர்ட்டில் அவனுக்கு ஒரு பெரிய வேலை கிடையாது வேலை கிடைத்த உடனே தாய இடத்துல வந்து சொன்னாங்க அம்மா எனக்கு ஒரு வேலை ஏர்போர்ட்டில் கிடைச்சிருக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க இல்லடா கத்துடைய கத்துடைய ஊழியர்களுடைய வார்த்தை கீழ் அப்படி இல்லை அது உனக்கு பின்னாலே பாதிப்பாக இருக்கும் அப்படி செய்யாது என்று சொல்ல அவர் ஒன்றுமே சொல்லவில்லை வேலைக்கு போயிட்டான் இப்போ பெரிய மனிதன் இப்போ அவனுக்கு திருமண காலம் வந்து விட்டது திருமண காலத்துக்கு ஒரு காடு கொடுக்கறதுக்கு பிளைனில் போற பிளைனில் போறா நாளைக்கு மேலே வேறு ஒரு பெரிய இடத்துக்கு காடு கொடுக்க போகிறேன் அப்போதான் இவனால் அவளை அடக்க முடியல அம்மா கூப்பிட்டாங்க வா நீ அன்றைக்கு சொன்னால் எல்லா அந்த ஊழியர்களை சொல்ல மீறாத மீறினா அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் எல்லா சொல்ல கேட்டதில் நான் இப்போ எப்படி இருப்பேன் இப்போ பார்த்தியா நான் பிளையில் பறக்கிறேன் பிளைனில் பறக்கிறேன் எவ்வளோ பெரிய சம்பளம் எவ்வளோ பெரிய வீட்டில் நான் மேரேஜ் பண்ண போகிறேன் பார் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பார் நம்ம ஒன்றுமே பதில் சொல்லலை போய் கொஞ்ச நேரத்தில் பிளையன் தீபிடித்து எரிந்துவிட்டு மகன் இப்பள்ள எப்படி எனக்கு கறிக்கொட்டையை அணைக்கிறேன் கறிக்கொட்டையாக அங்கே கிடக்கிறான் அங்கே போன உடனே எல்லோருக்கும் இதான் பிள்ளை புருஷன் எப்படின்னு சொல்லி அந்த கறிக்கொட்டையை பாலித்தின் பெயரை போட்டு போட்டு கொடுக்கறேன் இந்த அம்மா என்ன அழுதாங்க நீ சுத்ததுக்காக நான் அளவில்லடா ஒரு மகிம் யார் இடத்திலிருந்து இப்படி கறிக்கொட்டையாக தீந்து போனாயே நரகத்துக்கு போய்விட்டாயே ஒரு நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று அந்த அம்மா புலம்பி அழுதார்கள் என்று நாம் கண்ட காட்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளே வாரந்தோற முக்கி முக்கி போடுகிற சத்தத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அக்கிரம நினைவு கொள்ளாதீர்கள் அக்கிரம அப்படிப்பட்டவர்கள் ஏற்படுக்கிற ஆராதனை அங்கீகரிக்கப்படாது என்று வேதம் சொல்கிறது விவசாயத்தின் முதலாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் வீண்களை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பு எனக்கு அதெல்லாம் அறிவறுப்பு அறிவறுப்பு நீங்கள் அக்கிரமத்தோடு செலுத்த காணிக்கை தூபம் காட்டுதல் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு பண்டிகைகள் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தை ஓய்வு நாள் சபை கூடுதல் இவைகளெல்லாம் சகித்து சுமந்து இழைத்து போனேன் என்று அண்ணன் சொல்லுகிறான் அக்கிரமத்தோடு செய்கின்ற எதுவும் எதுவும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வேதம் சொல்லுகின்றது அருமையானவர்களை அக்கிரமும் நம்மளை வைத்துக் கொண்டு நமது ஆண்ட ஒரு மகாபரிசுள்ளவர் அல்லவா ஒரு மகாபரிசுத்தம் உள்ள தேவரை அல்லவா நாம் ஆராதிக்க வந்திருக்கின்றோம் அவரை ஆராதிக்க நாம் எப்படி இருக்க வேண்டும் நன்றாக சிந்த பாருங்கள் சொல்ல போனால் ஏகப்பட்டவர்களுக்கு தெரியும் காலம் வரும்போது ஐயோ என் போதைகளுடைய சொல்லை கேளாமலும் உபதேசம் அண்ணவர்களை மதியாமலும் சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கு உள்ள என்று புலம்பார்கள் என்றுதம் சொல்கின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அக்கரமாம் அக்கரம செய்கு விரோதமான காரியம் அங்கிருந்து ஏற ஆராதனைகள் தூபங்கள் ஸ்தோத்திர பலிகள் தேவனை அதை அங்கீகரிக்கிறது இல்லை என்று வேதம் சொல்கின்றது அக்கிரமம் என்ன செய்யும் தேவனை விட்டு நம்மை பிரிக்குமாம் அக்கிரம தேவனுடைய ஐக்கியத்தை நம்மை பிரிக்கும் ஒரு பிள்ளை அசுத்தத்தில் கையை வைத்துக் கொண்டு அம்மா மேல வந்து சாய்ந்து கொண்டிருந்தால் உடனே பிள்ளைகளுக்கு தூரப்பட கழுவுரைக்கெல்லாம் கழுவி சுத்தம் அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய உள்ளத்திலேயும் அக்கிரமம் வருவது அசுத்தமான காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அக்கிரம நினைவு கொண்டு இருந்தால்தான் தேவனிடத்தில் ஜெபம் அண்ணினாலும் கேட்க மாட்டார் அக்கிரம நினைவு அக்கரம் நினைவு உணர்ந்தால் தேவனுடைய விண்ணப்பங்களுக்கு செவிகூடார் என்று கற்றுடைய வேதனை சொல்லுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை விட்டு பிரிப்பது மாத்திரமில்லை கூப்பிட்டாலும் ஒரே விட்டுக்குள்ள அப்பா மகன் இருந்தாலும் அப்பாதான் இது மகன் தான் பிரியமில்லாத காரியத்தை இந்த மகன் செய்து கொண்டிருப்பான் ஆனால் அப்பா அப்பா அப்பா அப்பா அவர் எங்கேயோ பார்த்து கொண்டிருப்பார் கண்டுகிட அவருக்குரியம் இல்லையே அவருக்கு அக்கிரம சிவந்த நினைவு கொண்டிருப்பேனால் அவனுடைய ஜபத்திற்கு விண்ணப்பத்திற்கு செவி கொட செவி கொடுக்க மாட்டார் அது மாத்திரமில்லை அப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்கள் தூபங்கள் காணிக்கைகள் ஓய்வு நாள் பண்டிகைகள் ஆராதனை அவர் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை அதை சுமந்து சுமந்து இழைத்தோன் என்று உலகத்தில் நடக்கிற பெரும்பகுதி ஆராதனைகள் இப்படித்தான் நடக்கிறது தேவனுடைய பிள்ளைகள இந்த நாளிலே நமக்கு தேவன் தருகின்ற ஆலோசனை தேவனோடு ஐக்கியமாயிருந்த ஆதாமும் ஏவாலையும் பிரித்தது மீறுதல் தேவன் கொடுத்த ஆலோசனை கட்டளை மீறினால் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு கட்டாகி விட்டது பிரிக்கப்பட்டு விட்டது என்று நாம் காணுகிறோம் இன்று நமக்கு தருகிற ஆலோசனை பிரதேசக்குள்ளே போவதற்குரிய ஆயத்தில இருக்கிறோம் அந்த இது நமக்கு தொடர்பு இருக்கின்றது அறுபடியால் அருமையான கத்துன பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் நாம அநேக அக்கிரமங்களை விட்டுவிட்டோம் இன்னும் அக்கிரம சுட்டி சேட்டைகள் நம்ம இல்லை இருக்கிறது அது அப்படினால அதாவது போன் இருக்கிறதுனால் போனை நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் அதனால கெட்டுப்போகாதீர்கள் உடைய எழுத்துகள் நல்ல காரியங்களுக்காக இருக்கட்டும் நீங்கள் கூட்டு சேர்கிறது கூட்டு சேர்கிறது ஐக்கியப்படுகிறது நல்ல காரியமாக இருக்கட்டும் மாறான தீமைகள் அக்கிரம காரியங்களை பேசி புணங்கி அக்கிரம காரியங்களை நடப்பித்து நீங்கள் தேவனை விட்டு தூரம் போய்விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நல்ல காரியங்களுக்காக அவைகள் பயன்படுத்தப்படட்டோம் அது தேவனுடைய ஆசிர்வாத்தை உங்களுக்கு கொண்டு வரும் கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும் உங்களிடத்தில் நன்மைகள் அது கொண்டு வருகிறதாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் கிடைக்கா அதாவது ஒரு வீட்டுக்கு ஒரு போஸ்ட் மணியாளர் கொண்டு வருகிறார் பணம் கொண்டு வருகிறார் வீட்டாருக்கு கொடுப்பதற்காக வீட்டார் அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த வீட்டில் ஒரு கடிநாய் கிடக்கு அந்த கடிநாய் வீட்டுக்கு அவர் வந்து பெல்லடி தொடர்ந்து சாடுகிறதாரு விரட்டுகிறது அவர் பயந்து ஓடிடு ரெண்டு நாள் வந்து பார்த்தார் இந்த நாயை கண்டு பயந்து போய்விட்டார் மணியாட்ற பணத்தங்க கொடுக்க முடியல வீட்டில் அந்த கடிநாய் கிடைக்கும் இல்லவா அதுக்கு பயந்து அவர் போய் விடுகிறார் அருமையானவர்களை கர்த்தர உன்னை என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் நம்மள அக்கிரமக்கிரிய இருக்குமானால் நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதத்தை போக்கடித்துவிடும் அது விரட்டிவிடும் நம்மை விட்டு அதை அகற்றிவிடும் என்று வேதம் சொல்லுகிற அப்படின்னாலே தேவனை நான் சோத்திருக்கிறேன் அதைத்தான் இறைமையா தீர்க்க இங்கே எழுதுகின்றார் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தில் எப்படி அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவது நன்மை வரவட்டா தேவன் அருகின்ற நன்மையே எது வரவட்டாது இருக்கிறது அக்கிரமங்களும் இதை விரட்டி விடுகிறது இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தடை செய்கிறது அல்லவா அது அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்களுக்கு வரக்கூடிய நன்மை ஆசீர்வாதத்தை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வரப்பட்டாது இருக்கிறது என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அக்கரமோ நமக்கு வரக்கூடிய நன்மையே நமக்கு வரக்கூடிய தேவ ஆலோசனையே தேவை செய்தியே அது தடுத்து போடும் என்று வேதம் சொல்லுகிறது செல்ல இல்லவையா அக்கரமோ தேவனை விட்டு பிரிக்கும் அக்கரமோ தேவனிடத்திலிருந்து வர்ற நன்மையை தடுக்கும் நம்முடைய அக்கரமோ தேவ நிலத்தில் நாம் வேண்டிக் காரியங்களை அவர் கேட்கக்கூடாது தடை செய்து பிள்ளைகளை ரஷிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய நம்ம இதை இருக்கக்கூடாது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது யார் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு இந்த வார்த்தை அனுப்பி தரப்படுகின்றது இவைகளை மனதில் கொள்ளுங்கள் பின்னாலே நீங்கள் புலம்புகிறீர்கள் என்றால் அதற்கு தேவனும் காரணம் அறிவித்துலேயா எஸ்ஐ கேள்ஸ் எழுதும் போது எஸ்ஐ கேள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பதாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிப்பான் இஸ்ரோல் வம்சத்தாரே நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு இருக்க மாட்ட என்று வேதம் அருமையான தேவருடைய பிள்ளைகளே மனம் திரும்பிய தேவருடைய பிள்ளைகளே இன்னும் உங்கள மனம் திரும்ப திரும்ப ஒரு சில காரியங்களில் விட்டு மனம் திரும்புங்கள் அப்பொழுது கேட்டுக்கு காரணமாக இருப்பது என்று வேதம் சொல்லுகின்றது இல்லாவிட்டால் நாம் திரும்பாத மனம் திரும்பாத பட்சத்தில் மனம் திரும்பாமல் பழைய காரியங்களை வைத்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய கேட்டுக்கு காரணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது தேவையுடைய பிள்ளைகளை நம்முடைய அக்கிரம கிரியைகளை நம்மை விட்டு அகற்றி விடுவோம் அகற்றி விடுவோம் அகற்றி விட வேண்டும் என்று கருத்தில் விரும்புகிறார் நேற்று இரவு எல்லாம் நான் ரொம்ப மனம் நொந்து உடைந்து பல காரியங்களுக்காக ஜவம் பண்ணி இருக்கின்றேன் ஜோம் பண்ணி இருக்கிறேன் சில காரியங்களை தேவையான கருத்துல கொடுத்திருக்கிறேன் அப்படித்தான் எனக்கு இந்த வார்த்தை தரப்பட்டிருக்கிறது ஹலே லோயா தேவனுடைய கருத்துல நேற்று நான் மிகுதியான பாரத்தோடு வைத்திருக்கின்றேன் பதில் கிடைக்கும் திருச்சபை இது வந்து எந்த வகையிலேயும் இங்கே சத்துரு உட்பிரவேசிப்பதற்கு தொண்டு விடுவதற்கு நான் இடம் கொடுக்கிறது இல்லை ஹலே லோயா அலேலோயா சத்துரு சுற்றி அடைகிறான் ஏதேன் அதாவது ஆதாமியோட வெளி அனுப்பி உள்ளே போறதுக்கு வழி உண்டா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய நகரம் தேவனுடைய வீடு ஆனப்பட இங்கே கத்து வாசமாயிருக்கின்றார் ஹலே லோயா திருச்சபைக்கு அவர் தலை இது அவருடைய பாடி ஹெலே லோயா ஒரே பாடிதான் ஒரே தலை ஒரே சரீரம் இது தேவனுடைய சரீரம் ஹலே லோயா ஆனப்படினாலே கற்றுடைய பிள்ளைகளே விட்டு மறந்துருந்தீர் விடுங்கள் கேட்டு எல்லா மீறல்களை விட்டு மறந்து விடுங்கள் அப்படி அக்கிரம உங்களை கேட்டுக்கு காரணமாயிருக்கா மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம் மத்தே இளம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி வசனங்களே ஒரு வாசல் அநேகர் என்ன நோக்கி ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்கள் இத்தனை செய்கிறவர்களை பார்த்து சொல்லுகின்றார் இத்தனை அற்புதங்களை செய்கிறவர்களை பார்த்து சொல்லுகின்றார் அருமையானவர்கள் ஒரு வீட்டில் நய்ய நெய்யூர் நெய்யூரில் ஒரு வீட்டில் மருகன் துந்தராசிரியர் நம்மை தேவனுடைய மனிதர்களாக ஏற்றுக்கொண்டு அவர் மீட்டிங் நடத்துகிற இடத்திலாம் எங்களை அழைத்து சென்றார் அப்போ நெய்யூரில் ஒரு வீட்டில் மீட்டிங் நடத்திக்கிட்டாங்க நாங்கள் தங்கியிருந்தோம் அப்போ அவர் பெரிய வீடு பெரிய ஆழ்கள் பெரிய ஆழ்கள் உலக பிரகாரமாக பெரிய ஆழ்க்க அப்போ அந்த அம்மா வந்து இரவில் சாப்பிட்ட பிறகு பாஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்னையா என்னம்மா சொல்லுங்க ஒரு தேவனுடைய ஊழியக்கார செய்யுமா என்று தேவ தூதனைகளா இருக்கிறது அவருடைய ஜீவத்தை பார்த்தாலும் சாசு மாறி இருக்கு அவ்வளவு கேவலமா இருக்கு ஆனா மேடையில் யாருன்னா அப்படி இருக்கு அவர் பிரசங்கம் கேட்டார் அவருக்கு நாம என்ன அவர்களுக்கு எப்படி அவரை பிடிச்ச கொடுக்க ஒரு ஊழியக்காரன் எப்படி பிடிச்சு கொடுக்கிறது சரிம்மா அவருடைய பலகீனமா இருக்கும் அப்படி நாம சொல்லி அதை சமாளிச்சு விட்டுட்டோம் நாம வந்து ஆயிரத்தி பேசினாலும் ஒரு தேவ ஊழியர் பிடித்து கொடுக்க முடியாது நடக்கின்றது ஜீவிய வந்து சாசை போல பிரசங்க தூதனை போல இப்படி இருக்க என்ன சொல்லப்படுகிறது தீர்க்க தரிசனம் சொன்னோம் பேய்களை சுரத்தணும் அற்புதங்களை அடையாளங்களை செய்தோம் ஆண்டவரே உங்களை அறிய அக்கிரம்கார்களே அக்கிரமர்சனம் போது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அல்லவா அங்க சொல்வாரு உங்களை எனக்கு தெரியாது உங்களை நான் அறிய அன்றவரே நான் புதிய அரசர் இதுல எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவேன் என்று சொல்லுகின்றார் அருமையானவர்கள் அக்கிரம செய்கை யாரிடத்தில் இருந்தாலும் சரி தேவனுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை தேவனுக்கு அவர்களுக்கு தொடர்பு இல்லை ஐக்கியம் இல்லை என்று நாம் காண்கின்றோம் அருமையானவர்களே அக்கிரம காரண என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை விட்டு நான் உங்களை நான் அறிய என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறான் எனக்கு எத்தனை பேர் தெரியும் பார்த்தால் அவ்வளோ இதாக இருக்கு அவருடைய உடைகள் அவருடைய நடைகள் அவருடைய இதுகளெல்லாம் பார்த்தால் அப்படி இருக்கும் தாடி தலைமையில எல்லாம் பார்த்தால் அப்படி இருக்கும் ஒரு தேவையான மனிதர்களாக இருப்பார்களோ எனக்குடிதா இருக்கும் இங்கே ஆண்டவராக சொல்லுகிறார் பாருங்க மற்ற இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை வாசிக்கும் போது சொல்லுகிறார் பாருங்க வாசிங்க மாக்காரராக பரிசே உங்களுக்கு வெளிய மக்கள் மத்திய மக்கள் பார்வைக்கு மாயம் பண்ணி பக்தி பக்தி போல தேவ போல கத்துணை பிள்ளைகளை போல மாயம் பண்ணுகிறேன் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் வெளி தோற்றத்தை பார்த்தால் கல்லறையில பாருங்க போட்டு என்ன நீளமா சில கல்லறைகளை நான் பார்க்கின்ற சொல்லுங்க அவைகள் அவ அவைகள்ாரலங்கார உள்ள கற்களை கொண்டுகளுக்கு அதாவது அலங்கரித்துலும்பு நிறைந்த அதே மாதிரி அப்படியே நீங்களும் மனுஷனுக்கு நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள் போல காணப்படுகிறீர்கள் உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் நீதிமான்களை போலுத்தான்களை போல உள்ள மாயத்தினால் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது அக்கிரம நிறைந்திருக்கிறது தேவைய பிள்ளைகளுக்கும் அது இருக்குது கிறிஸ்திய உட்பட்டவர்களா இருந்தும்படி நடவல்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிய எதிர்ப்பு இல்லை கிறிஸ்டுக்கு உட்பட்டவர்களா இருந்தும் நடந்தால் ஆக்கில தீர்ப்பு உண்டு என்று எழுதியிருக்கிறார் கிறிஸ்துவ எனக்குள்ள இருக்கிறதா கத்தர் பார்க்க மாட்டார் மனிதன் பிள்ளைகளும்தானே எழுதியிருக்கிறது என்று இப்படி எல்லாம் சொல்லுவாரியோ அவரை பாரி ஒரு பார் பாரு அவர்களுக்கெல்லாம் மன்னித்து கிடையாது நமக்கு மன்னிக்க அருமையான தேவருடைய பிள்ளைகளே அருமையான தேவருடைய பிள்ளைகளே மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பாரு மனிதன் முகத்தை பார்க்கிறான் நானும் நானும் அங்க பார்க்கிறேன் மகிமை உண்டாவதாக கல்லரை போல வெளி தோற்றத்தை நான் பார்க்கவில்லை கல்லருக்கு உள்ளே அதனால மனிதனுடைய வெளி தோற்றத்தை அவனுடைய நான் பார்க்கவில்லை உடைய கிரியிகள் எப்படிப்பட்டது என்கிறார் அவனுடைய அந்தரங்க கிரி எப்படிப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை பயமு எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வருகிறீர்கள் வெளியே உங்களுடைய ஆறு ஜீவியம் என்ன என்று நான் பார்க்கிறேன் என்று நான் ஒரு மற்ற நாட்கள் உடைய ஜீவியம் என்ன என்று நான் அறிகின்றேன் என்று சொல்கிறார் இல்லை இல்லையா நாமும் பிரயாசப்படுவோம் அப்போ சில சொல்கிறார் மனிதனுக்கும் தேவனுக்கும் முன்பாக குற்றமற்றவனாக இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார் நாம பிரயாசப்படுவோம் நெருங்கி இருக்கிறது இங்கே தேவனோடு இருக்கிறவர்கள் தான் அங்கே தேவனோடு இருக்க முடியும் இங்கே தேவனோடு இருக்கிறவர்கள் தான் கத்துடைய வருகை அவலோடு எதிர்பார்க்க முடியும் என்று வருவீராண்டவரே என்று வருவீர் இந்த துன்பனர் இந்த உலகத்தை விட்டனார் என்று அங்கே வருவேன் என்ற ஏக்கம் யாருக்கு இருக்கும் என்றார் இந்த உலகத்தில அவரோடு கூட யார் ஐக்கியமா இருக்கின்றார்களோ அவளுக்கு இந்த நாள் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் நன்றாக படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை காலம் எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் படிப்பிலே அடிமட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் பரீட்சை வந்துடும் ஐயோ பரீட்சை என்ன செய்வது என்று பயப்படும் பரிட்சை வர சில பிள்ளைங்க காய்ச்சல் வந்துடும் இங்க ஜோம சொல்லுவாங்க ஐயா நாளைக்கு பரிச்சை பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துட்டு அப்ப அந்த பரீட்சையா என்ன போய் எழுத போறோம் ஒண்ணும் தெரியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவம் அப்படித்தான் ஆவிக்குரிய ஜீவம் அப்படித்தான் அப்படித்தான் யார் அப்படினா தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் ஒரு சிறுகீரல் உடைந்துவிட்டால உடனே நம்ம இருக்கிற கிரியைகளை கண்டுபிடித்து அவருடைய அறிக்கை சதுசரி பண்ணி கொள்வோம் அண்டவராகிய தேவன் இந்த ஒப்பரவாக்கு ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அந்த ஒப்பரவாக்கு உபதேசம் தந்திருக்கிறது ஊழியம் செய்யாத அதுக்குரிய ஆயுதத்தை கொடுப்பார் அல்லவா இந்த உபதேசத்தின்படி மக்களை என்னிடத்தில் ஒப்பரவாக்குங்கள் என்று சொன்னார் ஹலோயா நான் அழைத்த ஊழியத்துக்கு பதவியும் பிரித்து விடுங்கள் என்றது போல எல்லா ஊழியமும் ஒரே ஊடகம் அல்ல உலகத்தில் பல ஊழியங்கள் நடக்கிறது ஏ சுவாமியை பற்றி அறிவிக்கிறார்கள் நல்ல அறிவிக்கிறார்கள் நல்ல ஏத அறிவு மக்களுக்கு புகுட்டுகிறார்கள் அதாவது தேவனோடு மனிதன் கைக்கியம் இருக்கிறதா என்கிறதை கவனிக்க வேண்டும் ஹலே இலோயா ஒரு சிறிய கூட்டம் நம்முடைய பிள்ளைகள் பெருமகுதி பேர் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் அலையிலோயா பெரும்பகுதி பேர் பெரும்பகுதி பேர் ஐக்கியமாக ஆனால் எல்லாரும் அல்ல என்றும் சொன்னார் ஆண்டவர் நம்ம எல்லோரும் இறக்க புதிய சிலையும் எடுத்துக்கொள்ளப்படும் அலையிலோயா அது எடுத்துக்கொள்ளப்படும் முன்னாலே அது அலங்கரிக்கப்படும் மணவாழனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டியைப் போல அது அலங்கரிக்கப்படும் அது என்ன அலங்கரிப்பு பரிசுத்தினால் அலங்கரிப்பு அலங்கரிப்பு அலங்கரிக்கப்படும் ஒவ்வொரு அபயங்களும் அது தெரியும் இருக்கிறவர்களுக்கே தெரியும் ஆயத்தமாகிவிட்டார்கள் என்று தெரியும் பாஸ் அடிக்கிட்டு சொல்லுவாங்க கடைசியில சொல்லிருக்கிறாங்க அதாவது தன்னுடைய பிள்ளைக்காக லண்டன்ல சொல்லிருக்க இன்னும் ஒரு சிலர் சொல்லி இருக்கிறாங்க பரலோகத்துக்கு சீக்கிரம் போயிட்டால் பரவாயில்ல போல தெரியுது அப்படி என்று கோதுமைதிர்ச்சி அடைஞ்சிட்டு பட்டசாலை அதுக்கு அதே மாதிரி அவர்கள் இங்கே முதிர்ச்சி அடைந்து அதுக்கு மேலே எதிர்பார்த்து விட்டார்கள் பல்லோகத்துக்கு போக வேணும் பல்லவத்துக்கு போயிட்டால் நல்லா இருக்கும் என்பது பூலக வாழ்க்கை வேண்டாம் அதுதான் போஸ்டில் சொன்னார் எனக்கு இந்த பார்வை கலைந்து விட்டு இந்த கூடாரத்தை விட்டு போவது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் உங்களுக்காக நான் இருப்பது அவசியமாக இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் அப்படினா ஆசை என்ன இந்த பார்வை கலைந்துட்டு இந்த குடாரத்தை விட்டு போயிடணும் அப்படிங்கிறது இப்போ என்னுடைய இதன் அடிக்கடி சொல்லுவேன் என்றைக்கு இந்த இந்த கூட்டை விட்டு நம்முடைய ஆன்மா பெரிதான் அப்பா அப்பா நம்முடைய அன்னைக்குதான் சொல்ல முடியும் அதுவரைக்கும் இங்கே பாடுகள் பாடுகள் பாடுகள் பிரயாசங்கள் பல விதமான பல விதமான நெருக்கடிகள் பல விதமான காரியங்கள் நம்மை நம்மை அமிழ்த்துகிறது வஞ்சித்தது போல உங்களுடைய இறுதியும் கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஏவாழ் வஞ்சிக்கப்பட்டாலே அதே போல உங்களுடைய இறுதியும் கெடுக்கப்பட்டு விடுமோ தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடிகள் உண்டு அவ்வளோ பெரிய பாடுகள் உண்டு இது என்ன ஊழியம் அவனுடைய சந்தோஷம் எதில் மக்கள் தேவனுடைய ஐக்கியமாக இருக்கிறார்களா அவனுக்கு பிரயாசம் வேலை ரொம்ப குறைவு குறைஞ்சிடும் அவர்கள் என்ன தேவனோடு பார்த்துக்கிடுவார் அப்படி இல்லாதவர்களுக்காக கவலையும் பாரமும் பயமும் பல விதமான திகிலு வந்து ஆழ்த்துகிறது அல்லவா நாம சில ஆத்மாக்களை நினைக்கிறோம் ஜெயத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நினைக்கிறோம் சில பகுதிக்கு போகும்போது நமக்கு திடுக்கு திடுக்க என்று திகழ் அடிக்கிறது ரம்மையானவர்களே கவனமாயிருங்கள் கவனமாயிருங்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் அதிமுக உத்தரவாதத்துடன் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடுகிறார் அவர்கள் துக்கத்தோடு செய்யாதபடி எல்லாவற்றையும் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அவர்கள் துக்கத்தோடு செய்வார்கள் ஆனால் உங்களுக்காக ஜமம் பண்ணுவார்கள் துக்கத்தோடு ஜபம் பண்ணினால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அது எப்படி நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய நடத்துகிறவர்கள் உங்களுக்காக திறப்பின் வாசலில் நினைக்கிறார்கள் உங்களுக்காக திறப்பின் வாசலில் இருந்து போராடுகிறார்கள் சந்தோஷமாக செய்யும்படியாக நடந்தனர் எங்களுடைய ஊழியம் மனிதனை தேவனோடு ஒப்புரமாக்கக்கூடிய ஊழியம் தேவனுக்கு மனிதனுக்கு இருக்கிற வருத்தத்தை பகமையை மாற்றக்கூடிய ஊழியம் தேவனோடு ஒப்புரமாக்கி விடுகிறது அதுக்குரிய சத்தியம் எங்களுக்கு உபதேசம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அப்படின்றார் தேவனோட ஒப்பரவாகுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம் எல்லோரும் தேவனோட உரவாகுங்கள் கிடைக்க நேரங்கள்லாம் ஜெவமான மாட்டீர்களா கிடைக்க நேரங்கள்லாம் தேவனுடைய பாதத்தை அடக மாட்டீர்களா அதான் தேவனோடு ஒப்புறவாகிறது அவர்கள் தான் அதாவது கிடைக்க அங்கேதான் போய் தேவனோடு இருப்பார்கள் ஆன் எப்படினாலும் தேவனுடைய பிள்ளைகளே பிரிச்சபையே திருச்சபையை நம்ம ஒவ்வொருவரும் பிரகாசிக்க செய்வோம் திருச்சபையை காவலர்களாக ஒவ்வொருவரும் இருப்பியர்களாக அப்படின்னாலே இந்த அக்கரமத்தை உடனே மாற்றி விடுங்க அப்படி இல்லாதவர்களுக்கு தேவை அன்பு ஒரு வரை குறைஞ்சது தேவை அன்பு பிள்ளைகளை பாருங்க பாசனாக அதாவது நம்ம ஆண்டவராக இயேசுக்கு பனிரண்டு அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த பனிரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் அன்பா இருந்தார் மற்றவருடைய உள்ளத்துல இருந்திருக்கும் அந்த அன்பு என்னத்துல காட்டுனா அன்பு அந்த அன்பா இருந்த சீசன் கிடைக்கிற நேரங்களெல்லாம் எங்க இருப்பாரு அப்ப அந்த தேவனுடைய அன்பு நம்மள நெருங்க வேணும் என்றால் அந்த அக்கிரம நம்ம இருக்கக்கூடாது அதாவது அவருக்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டால் அவருக்கு அவருக்கு நெருங்கறதுக்கு பயமா இருக்கும் அப்பா சொல்ல மீறிட்டோமே அப்பா சொல்ல மீறி அப்படி இல்லாதபடி அப்பா சொல்ல நான் ஓடிமையுமாறு அதே மாதிரி அக்கிரமம் செய்யாதே மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் தீர்க்கன் அக்கிரமத்தினுடைய அக்கிரமக்கிரியத்துல காணப்படுகிறதோ தேவனிடத்தில் தேவனை விட்டு பிரிச்சவ என்று ஆனால் அப்படினாலே அக்கிரமம் மிகுதியாகிவிட்டால் மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அன்பு குறைந்து ரொம்ப தூரம் கொண்டு விட்டுரும் தாய்மேல பாச அடிக்கடி வீட்டுக்கு வரும் இல்லைன்னா என்னைக்கா ஒரு நாள் பாசல்லாம் அங்கே போயிட்டு போகுது அப்படின்ட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி தேவன் மேல் யாருக்கு அன்பு இருக்கின்றதோ ஓடி ஓடி ஓடி ஓடி எப்பவுமே ஓடி ஓடி போவார்கள் என்று எனக்கு ஒதுங்கி ஒதுங்கி எல்லாவற்றிலுமே பின்தங்கி விடும் என்று நாம் காணுகின்றான் தேவருடைய ஐக்கியத்துல குறை போட்டு போய்விடும் என்று வேதம் சொல்கின்றது அருமையான தேவருடைய பிள்ளைகள இந்த நாளிலும் கத்திரம கொடுக்கின்ற ஆலோசனை உங்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாய் பிரிவினை உண்டாக்கிவிடும் என்பது தேவனுக்கு மயன் ரெண்டாவதாக அக்கிரமத்தோடு கூப்பிட்டால் ஜபித்தால் கேட்க மாட்டான் கேட்க மாட்டாரம் பிரிவினை நிமித்தம் அப்படி ஆகிவிடும் இப்படி அக்கிரமக்கரிய செய்கிறவர்களும் தெற்கு சொல்வார்கள் அற்புதம் செய்வார்கள் அடையாளம் செய்வார்கள் ஆனால் அக்கிரமம் இருக்கும் அது இருக்கிறவர்களே போய் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க உங்களை அறிய அக்கிரம செய்கார்களை என்னை விட்டு அகன்று போன ஆனால் எல்லாருமே அனைத்தே பிள்ளைகளே நாம் நம்மளை இருக்கிற உடனே நீக்கி விடுவோம் தெய்வீக உறவிலே நாம் நம்மை காத்துக்கொள்வோம் ஆண்டவராக நம்மை எதிர்பார்க்கிறார் மகரிய மகளின் நீளகுமாரன் போய்விட்டாலும் தகப்பனை தேடி வரும்போது தகப்பன் அவனை அரவணைத்தான் பன்றி மேய்த்து விட்டு கிடந்தவன் அவனை கட்டிப்பிடித்தான் வைத்தது போல விட்டுவிட்டு தகப்பனிடத்துக்கு மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று கரை நகர் அனந்தன் நகர் ஆசாரிவள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று தேவன்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா